நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் இன்றைய கதையோடு விளையாடுவின் தலைப்பு செய் நன்றி கதை சொல்பவர் கதை சொல்லி சரிதாஜோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் வீடு வீடாக பொருட்களெல்லாம் விற்கிற ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஒவ்வொரு தெருவாக போய் ஒவ்வொரு வீடாக போய் அந்த பொருட்களெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வருவான் ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பசி அவன் கையில் காசும் இல்லை ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா காசு எதுவும் இல்லை சரி தண்ணியாவது குடு குடிக்கலாம் எங்கேயாவது கேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டோட கதவை டக் டக் அப்படின்னு தட்டுறான் ஒரு பெண் அந்த கதவை திறந்துட்டு வராங்க வந்தவுனையும் எதாவது சாப்பிட கேட்கலாம் அப்படின்னு அவன் மனசு துடிக்குது இருந்தாலும் கேட்குறதுக்கு அவனுடைய தன்மானம் இடம் கொடுக்கல அம்மா கொஞ்சம் தாகமாக இருக்குது தண்ணி இருந்தால் கொடுங்கவேன் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு கேட்குறான் அந்த சிறுவனோட கண்களில் இருந்த பசியை வந்து அந்த பெண் கவனிக்கிறார் ஒரு தாய் இல்லையா ஒரு தாய்க்கு தெரியும் ஒருத்தரோட பசி அப்படிங்கிறது அவங்களோட கண்ணில் தெரியும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு தெரியும் அவரு உடனே உள்ளே அழைச்சி அந்த பையனை கொஞ்சம் தண்ணி கொடுத்து முதல்ல இந்த தண்ணியை குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி அப்படின் சொல்லிட்டு அந்த பையன் திரும்புகிறான் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் இரு பையன் வயசு இருக்கும் பார்த்தா ரொம்ப கழப்பாக தெரியற உட்காரு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க இல்லைம்மா தண்ணி கொடுத்ததுக்கே ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறம்மா லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளில வரேன் இரு இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாக வேகமாக போய் ஒரு கப்பில் ஒரு பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு கப் பாலையாவது குடிச்சிட்டு போப்பா கொஞ்ச நேரத்தில் நீ மயக்கம் போட்டுருவ போல இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பையனுக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என் மனசு கிடந்து துடிக்குது எனக்காக இந்த பாலை மட்டும்போது குடிச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரொம்ப பாசத்தோடு அந்த அம்மா கொடுத்ததுனால அந்த பையனால் மறுக்க முடியல வாங்கி கடைக்கடை கடைன்னு குடிச்சு முடிச்சதுன்னா அவனுக்கு அப்படியே ஒரு தெளிவு வந்த மாதிரி இருந்தது அப்போ சொல்கிறான் அந்த பாலை குடிச்ச உடனையும் நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அன்பான செயலுக்கு விலையெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அவன் ரொம்ப நன்றி அப்படின் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு புன்னுகையோடு கடந்து போயிடுறான் இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகிடுது கஷ்டப்பட்டு முட்டி மோதி அந்த பையன் தன்னோடய படிப்பை முடிச்சிட்றான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைசிறந்த மருத்துவ துறையில் டாக்டர் ஆயிடுறான் பெரிய டாக்டர் ஒரு அந்த நகரிலேயே ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆயிடும் அந்த சமயத்தில் ஒரு கொடிய நோய் அந்த ஊருக்கே ஒரு கொடிய நோய் வருது அப்போ நிறையா பேர் கொத்து கொத்தாக இறந்து போகிறாங்க அந்த நேரத்தில் அவர் மருத்துவமனையில் பணியாற்றிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு பெண் அனுமதிக்கப்படுறாங்க அந்த டாக்டர் அவரையெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணோட ஊரை பார்க்குறாங்க அவருக்கு அந்த பெண் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது வேக வேகமாக திரும்பவும் வந்து அந்த பெண்ணை பார்க்குறாங்க வார்டுக்குள்ளே பார்த்த உடனேயும் அவங்களுக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்கிறேன் ஆனால் சரியாக அவருக்கு மனசுக்கு தெரியலை யார் அப்படிங்கிறது புரியலை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு கிளம்பி போகிறப்ப அவங்களோட பையன் வரான் வந்து பில்லை பே பண்ணுறதுக்காக கேட்குறான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பில்லை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை சொல்கிறாங்க அவர் அந்த பையனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது கிட்டத்தட்ட இது நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன பணம் வந்து ஒரு லட்சக்கணக்கான பணம் அவ்வளோ பெரிய ஒரு பணத்தை அவனால் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறான் போயிட்டு அவங்களுக்குன்னு இருந்த ஒரே சொத்து ஒரு வீடு ஒன்று அந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஆளுங்கள்லாம் பார்க்க போகிறான் அடுத்த நாள் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டான் அதுக்கு வந்து அம்மாவ்ட தான் கையெழுத்து வாங்கணும் சரி கையெழுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து போய் அம்மாவோடய அறையில் போய் உட்காந்து பேசிக்கிட்டுருக்கிறான் அப்போ சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து வீட்டை தாமா விற்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான் எனக்காக இதெல்லாம் நீ செய்கிறையே நான் வந்து உனக்காக வச்சுருந்த ஒரே சொத்து அது அதையும் சேர்த்து எனக்காக விற்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாக ரொம்ப அழுகுறாங்க அப்போது உள்ளே அந்த நர்ஸ் வராங்க நீங்கள் இன்னிக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த பையன் பதறிட்டான் ஐயோயோ இல்லை இல்லை எனக்கு வந்து நாளைக்கு தான் பணம் வரும் நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படி சொன்னோன்னையும் பணாம் வந்து கட்டிட்டாங்க கட்டினது தான் உங்களை கிளம்ப சொல்கிறேன் பணத்துக்காக தான் ரெண்டு நாள் நான் உங்களை சொல்லியிருந்தேன் பணம் கட்டிட்டாங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன் பயங்கர ஆச்சரியம் அதிசயம் அவங்களுக்கு ஒன்றும் முடியலை யார் யார் கட்டினாங்க என் பேர் என் பேர் இது என் பேர் இது நான் ஊர் இது எனக்கு யார் கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க சரியாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக கேட்குறாங்க அந்த அம்மா கேட்டவுடனையும் இல்லை இல்லை பார்த்துட்டேங்க கட்டிட்டாங்க அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னவனையும் யார் அப்படின்னு கேட்டதையும் அந்த டாக்டரோட பேர் சொல்கிறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த டாக்டரோட அறைக்கு முன்னாடி காத்திருந்தாங்க டாக்டர் உள்ளே வர சொல்கிறாங்க உள்ளே போனதையும் அந்த அந்த டாக்டர் இவரை வந்ததையும் இந்த அம்மாவை பார்த்ததையும் காலில் விழுந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்களை பார்த்துருக்கேன் ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு சொன்ன உனையும் அந்த அம்மா யோசிக்கிறாங்க இல்லையே கண்ணு எனக்கு ஞாபகம் வரலையே அப்படிங்கிறாங்க எதுக்காக இந்த பணத்தை வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னவனையும் இல்லை இந்த பணத்துக்கான பா இந்த பணத்துக்கான ஒரு பொருள் அன்னைக்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கம்மா அப்படின்னு சொன்ன அந்த அம்மா ஒன்றுமே புரியல முழிக்கிறாங்க என்ன தம்பி நான் பண்ணேன் என்ன ஐயா சாரி ஐயா பண்ணேன் அப்படின்னதையும் இல்லை ஒரு கப்பு பால்லையே இந்த பணத்துக்கான பொருள் அன்னைக்கு கிடச்சிருச்சுமா எனக்கு அப்படின்னா அந்தம்மா அந்த பையன் அந்த டாக்டர் சொல்கிறார் சொன்ன அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது அப்படியே அந்த டாக்டர் வந்து அந்த அம்மாவை ஆற தழுவிக்கிறாங்க இதோட இன்றைக்கி கதை முடிஞ்சது திரும்பவும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்